முதல் பக்கம் பிறகு எழுபதாறு சுலோகம் படிக்க புக் எடுத்து நமஸ்ரீ சங்கரானந்த குரு பாதாம்புஜன்மனே சவிலாச மகாமோக கிராகக் கிராசைகர்மணே சதேவோ ஆகிய தசக சய படிக்கலாம் பூஷணம் மாயி கஷ்ய தாசமான தன்மின கஜாதிவத் சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரத்துக்கு விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இரண்டாவது அத்தியாயம் பஞ்சமகாபூத விவேகத்தில் சதேவ சோம்ய இதமக்ர ஆசித் ஏகம் ஏவ அத்விதீயம் இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு அந்த சத்பிரமன் மட்டுமே இருந்தது அது ஏகம் ஏவம் அத்விதீயம் இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்தது இவைகள் எல்லாம் எவைகள் இந்த அனைத்து பஞ்சபூதங்களும் பஞ்சபூதத்திலிருந்து தோன்றிய அண்ட சராசரங்கள் அனைத்தும் இந்த உடம்பு மனசு பிறகு இந்த உடம்பு மனசினால் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதெல்லாம் இருக்கோ இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு பிரம்மனாக மட்டுமே இருந்தது சத்பிரம்மனாக மட்டுமே இருந்தது அந்த பிரம்மன் எப்படிப்பட்ட பிரம்மன் அதற்கு அவயவங்கள் இல்லை காது கை மாதிரி உறுப்பு கல பிரிவுபடாத ஏகம் ஒன்றாக இருந்தது அந்த பிரம்மனை போல் இனியொரு பிரம்மன் இல்லை அது மட்டுமே இருந்தது ஏபம் அத்விதீயம் பிரம்மனுக்கு வேறாக வேறு ஏதாவது சக்தி உள்ளது வேற ஏதாவது இருக்குமே அதுவும் கிடையாது ஏகம் ஏவம் அத்விதீயம் இரண்டற்ற ஒன்றாக மட்டுமே இருந்தது அந்த பிரம்மன் இருந்ததற்கு என்ன ஆதாரம் அது சத் இருந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் அனுபவத்தில் அனுபவிக்கின்றோம் சுருதி சொல்லுது வேதம் சொல்லுது ஸ்மிருதி சொல்லுது கீதையெல்லாம் சொல்லுது பிரம்ம சூத்திரத்தில் பார்க்குறோம் சுருதி ஸ்மிருதி சூத்திரம் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாலும் கூட ஒவ்வொரு ஜீவனுக்கும் அனுபவத்தில் பிரம்மன் இருக்கிறது என்பது தெரிகிறது அதை ஞானிகள் சுத்தமான மனம் உள்ளவர்கள் அதுதான் பிரம்மன் என்று அறிகிறார்கள் மற்றவர்களுக்கு அறிவதில்லை மனம் எப்பொழுது சஞ்சலமற்று இருக்கிறதோ மனம் விக்ஷேபமற்று இருக்கிறதோ அப்பொழுது அந்த பிரம்மன் சட்பிரம்மன் தெளிவாக விளங்குகிறது எப்போ சஞ்சலமற்று இருக்கு நம்மளுக்கு தூக்கத்தில் மட்டும் இருக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் ஞானிகளுக்கு ஞான நிஷ்டர்களுக்கு எப்பொழுதுமே சஞ்சலம் இருக்கிறது இல்லை தூக்கத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் நான் ஆனந்தமாக இருந்தேன் என்ற உணர்வு இருக்கு அதுதான் பிரம்மஸ்வரூபம் எந்த கவலையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை என மனம் அங்கு அமைதியா இருக்கு மனம் எப்பொழுது அமைதியாக சாந்தமாக இருக்குமோ அப்பொழுது பிரம்ம தத்துவம் விளங்குகிறது சஞ்சலமுடையது இரண்டே பொருள்கள் ஒன்று மனம் இன்னொன்று மாயா இந்த மாயை எப்பொழுது சஞ்சலம் அடைகிறதோ அப்பொழுது சத்பிரம்மன் மரம் மறைக்கப்படுகிறது அதன் மேலு இந்த உலகம் கற்பிக்கப்படுகிறது மாயையினுடைய சஞ்சலத்தால் வந்தது இந்த சிருஷ்டி இந்த மாயை சிருஷ்டி பண்ணுவதற்கு முன்பு அது பிரம்மன் மட்டுமே இருந்தது அப்படின்னு மாயையை அறிமுகப்படுத்தினார் அப்படி மாயினா என்ன அப்படிங்கிற கருத்துக்கு வந்தார் திருப்பி இதற்கு இடையில பூர்வபட்சம்லாம் வந்தது அசத்து தான் இருந்தது இல்லாமையிலிருந்து தோன்றியது அதெல்லாம் நிராகரணம் பண்ணார் இல்லாமையிலிருந்து ஒன்று வர முடியாதுன்னு இருப்பதிலிருந்து தான் வர முடியும் சார் இல்லாமையிலேருந்து வரணும் எனக்குள்ளே திடீர்னு அஞ்சு சிங்கம் வந்துடலாம் இந்த இடத்துல அதுக்கு ஒரு முறை இருக்கு அதை நிரூபணம் பண்ணார் பிறகு இந்த மாயையினுடைய விக்ஷேபத்தினால் இவையெல்லாம் வருதுன்னா மாயினா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அதற்காக விளக்க ஆரம்பிச்சார் மாயையை பத்தி நாப்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி எட்டு வரைக்கும் மாயா தத்துவ விளக்கம் பார்த்தோம் அது என்ன சொன்னார்னா மாயை என்பது ஒரு சக்தின்னு அறிமுகப்படுத்தினார் மாயைக்கு ஒரு விளக்கம் இங்க மாயை என்பது ஒரு சக்தி நடத்தல் என்பது ஒரு சக்தி அந்த சக்தி ஒன்றை சார்ந்துதான் இருக்கும் தனியாக செயல்படாது பார்த்தல் என்பது ஒரு சக்தியாக இருந்தால் பின்னாடி கண்ணு இருக்கணும் மனசு எப்பொழுதுமே சக்தி தனியாக செயல்படாது ஒன்றை சார்ந்துதான் இருக்கும் பிரம்மனை சார்ந்து இந்த மாயா சக்தி இருக்கிறது மாயைக்குரிய பேர நபர் சக்தின்னு சொன்னார் சாரமற்றது தனியா செயல்படாது ஒன்றை சார்ந்துதான் இருக்கும் அது எப்படிப்பட்ட மாயை அது இருக்குன்னு சொல்ல முடியாதான் இல்லைன்னு சொல்ல முடியாதான் இருக்குன்னு சொன்னாலும் தோஷம் இல்லைன்னு சொன்னாலும் தோஷம் எப்படி இருக்கோ அப்படி இருக்குன்னு சரி மாயை தனியாக இருக்கானா தனியாகவும் கிடையாது அது இரண்டு அல்ல நடக்கிற சக்தி தனியாக பிரிக்க முடியுமா கால் இல்லாமல் பிரிக்க முடியாது அது தனியாக ஒரு பொருளுக்கு வஸ்து கிடையாது அதனால பிரம்மன் அத்வைதமாகவே இருக்கு அப்படின்னு சொன்னார் சரி அந்த மாயை எங்கே இருக்குன்னு திருப்பி ஒரு கேள்விச்சு பிரம்மன் கிட்ட எங்கே இருக்குது பிரம்மனிடம் மாயை இருக்கிறது எங்கே இருக்கிறது பிரம்மனை சார்ந்து இருக்கிறது பிரம்மனை சார்ந்து அந்த மாயை எங்கே இருக்கிறதுன்னு கேள்வி கேட்டால் ஒரு குழப்பம் வரும் அதில் ஒரு பதில் சொல்கிறாரு அதில் ஒரு குழப்பம் இருக்கு ஒரு பகுதியில் சொன்னால் தப்பு ஏன்னா ஒரு பகுதினா பிரம்மன் பிளவுபடாதது பிரிக்க முடியாத ஒரு வஸ்து ஒரு பகுதினா இன்னொரு பகுதி மிச்சமாக இருக்குன்னு வந்துடுறப்ப பிரிச்சிட்றாங்க முழுவதும் சொன்னாலும் பிரச்சனை மாயையிலாவது எல்லா துக்கம் விவகாரம் எல்லாமே அப்ப நாம் பிரம்மனை அடைந்தால் மாயையோடு சேர்ந்து அடைகிறோம் அப்போ மோட்சங்கிறதே இல்லாம போயிரும் அப்ப என்ன சொன்னார்ன்னு சொன்னா ஆனா ஒரு பகுதியில் இருக்குன்னு இங்க சொல்றாரு ஏன்னா புரிவதற்காக அது ஒரு வார்த்தைக்காக சொல்லப்பட்டது பிரம்மனின் ஒரு பகுதி மாயை மற்ற பகுதி பெருசா நிறையா இருக்கு நான்கில் ஒரு பங்கு பத்தில் ஒரு பங்கு ஒரு பகுதிங்கிறது நிறைய சொல்றாங்க இது நான் மட்டும் சொல்லல வேதம் சொல்லியிருக்கேன் பகவான் கீதையில சொல்லியிருக்கார் பிரம்மசூத்திரத்தில் பகவான் வியாச பகவான் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த உதாரணத்தை எல்லாம் எடுத்து கொடுத்து ஒரு பகுதின்னு சொல்லிட்டு அதுவும் தப்புத்தான் சிஷியனுடைய மனநிலையை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டதுன்னார் நாம அது ஒரு விளக்கம் பார்த்தோம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு நீங்க அந்த அண்ட சராசரம் எல்லாம் அறிஞ்சாலும் துணுண்டுதான் அது மாயையினுடையது பிரம்மத்தை அறி அதை விட பெரிய விஷயம் இருக்குங்க சொல்றதுக்காக சொல்லியிருக்கலாம் ஒரு பகுதிங்கிறது ஒரு பகுதி சொன்னது காரணம் எப்படி இருக்கும்னா இந்த அண்ட சராசரம் எல்லாமே என்ன அறிஞ்சாலும் அங்க குறை இருக்கும் அதற்கு மேலான ஒரு தத்துவம் இருக்கிறது பிரம்ம தத்துவம் அதை அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு பகுதின்னு சொல்லியிருக்கலாம் அதனால அப்படி மாதை அப்படின்னு சொன்னார் பிறகு திருப்பி என்ன பண்ணாங்கன்னா அது முடிஞ்ச உடனே அடுத்த விஷயம் வந்தது மாயிலிருந்து மாயைக்கு இனி ஒரு சக்தி மாயை ஒரு சக்தின்னு பார்த்தோம் அந்த சக்தியை ரெண்டா பிரிச்சாங்க விக்ஷேப சக்தி ஆவரண சக்தின்னு சொல்லி சக்தினா உருவாக்கும் சக்தி தோற்றுவிக்கும் சக்தி ஆவரண சக்தினா மறைக்கும் சக்தின்னு பார்த்தோம் நம்மளுக்கு எதை மறைச்சர்கள் தெரியல ஏன்னா மாயையும் பிரம்மனிடம் இந்த அண்ட சராசரமெல்லாம் தோற்றுவிக்கப்பட்டது இது தெரியுது தோன்றியது தெரிகிறது விக்ஷேபம் தெரிகிறது ஆவரணம் மறைத்தல் தெரியவில்லை இந்த உலகம் தெரிகிறது பிரம்மன் தெரியவில்லை அப்ப இந்த உலகம் இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணா அது எதை மறைச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் கயிறு பாம்பு இருக்கு பாம்பா பார்த்துட்டான் கயிறு தெரியல கயிறை மறைப்பது ஆவரண சக்தி மறைக்கும் சக்தி பாம்பா தெரியவது விக்ஷேப சக்தி நீங்கள் அங்கே என்ன இருக்குன்னு புரியணும்னா முதல் எது தெரியுதோ அதில் போய் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு போனாதே முடியும் பாம்பு இருக்கே அப்போ பாம்பு என்ன பாம்பு உண்மையாக இருக்கா பொய்யா இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது கயிறு தெரியும் அது மாதிரி கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணணும் அதில் முதல் படைப்பு ஆகாசம் இந்த ஆகாசத்தை ஆராய்ச்சி பண்ணி விக்ஷேபத்தை மாஜையினுடைய விக்ஷேபத்தை ஆராய்ச்சி செய்து விசாரம் செய்து இது எது மறைத்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்காக ஆகாச தத்துவம் இங்கு விசாரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது முதல் படைப்பு ஆகாசம் அதை சொன்னார் ஆகாச தத்துவத்தை சொல்லி விளக்கினர் விளக்கும் பொழுது ஆகாசந்தே முதல் படைப்பு அதில் ரெண்டு இருக்கு ஒன்னு இடம் கொடுக்கும் தன்மை இருத்தல் என்ற தன்மை ஆகாசம்னா அவகாசம்னு பேரு எங்க ஒரு ஸ்பேஸ் இடம் ஒரு பொருளை வைக்கிறதுக்கு இடம் இருந்தால் அந்த ஆகாசம் இருக்கனர் இல்லாட்டி ஆகாசம் இல்லைன்னு இடம் கொடுத்தல் என்ற சொரூபத்துடன் கூடியது ஆகாசம் இருத்தல் இருக்கிறது என்ற தன்மை இருக்கு இடம் கொடுத்தல் இருத்தல் இரண்டு தன்மையோடு இருக்கு பிரம்மனுக்கு இடம் கொடுக்குற தன்மை இல்லை அது இடம் கொடுக்கிறாருந்தா எல்லாத்துக்கும் துக்கம் எல்லாம் வந்துடும் இல்லை அது எந்ததுக்கு இடம் கொடுக்காது துக்கத்துக்கோ இன்பத்துக்கோ சுகத்துக்கோ ஆனந்த சுரூபமா இருக்கு அதனால இடம் கொடுக்கும் தன்மையும் இருத்தல் என்ற தன்மையும் இரண்டு இருக்கு ஆகாசத்துல பிரம்மனிடம் இருத்தல் மட்டுமே இருக்கிறது ஒரு தன்மையுடன் கூடியது ஆகாசம் இரண்டு தன்மையுடன் கூடியது அந்த இருத்தல் ஆகாசத்திலையும் வரும் வாயுவிலையும் வரும் தொடர்ச்சியா இருக்கும் இதுக்கு தர்மி தர்மம்னு ஒரு விளக்கம் பார்த்தோம் எப்போதுமே தர்மி வந்து மாறாது தர்மம் மாறும் சொன்ன வெள்ளை குதிரை சேப்பு குதிரை கருப்பு குதிரை சேப்பு எல்லாம் தர்மம் குதிரைங்கிறது தர்மி இளைஞன் வாலிபன் வயோதிகன் நோய்வாய்ப்பட்டவன் ஆரோக்கியமானவன் எல்லாம் மனுஷன்தான் மனுஷன்கிறவன் தர்மி இதெல்லாம் தர்மம் இந்த மனுஷன் எல்லா இடத்துலையும் வந்திருப்பான் சின்னவனா இருந்தாலும் வந்திருப்பான் பெரியவனா இருந்தாலும் வந்திருப்பான் எல்லாம் மனுஷன் தொடருவான் இந்த தர்மி தொடருவான் தர்மம் தொடராது ஆகாசம் தர்மம் சத்பிரமன் தர்மி அதனாலதான் ஆகாசத்திலையும் இருக்கிறதுங்கிறது வருது பிரம்மன் வந்து பிரம்மனுடைய சொருபம் இருத்தல் இருக்கிறது வாயுகளையும் வரும் போன் இருக்கிறது டேபிள் இருக்கிறது அந்த இருத்தல்ங்கிறது எல்லா இடத்துலையும் வரும் அதனால பிரம்மன் வேறு ஆகாசம் வேறுங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லி நிரூபணம் பண்ணார் பிரம்மன் வேறு ஆகாசம் வேறு அறியாமையினால் என்ன பண்ணிருக்கு இது என்ன பண்ணிச்சா மாயை ஆகாசத்தை தோற்றுவிச்சதோட மட்டும் நிற்கலை பிரம்மனை மறைத்து விட்டது அந்த சத்பிரமன் இருப்பது தெரியவில்லை ஆகாசம் இருக்கிறது என்று சொன்னால் அதில் இருத்தல் என்பது பிரம்மனுடைய சொரூபம் ஆகாசம் என்பது ஆகாசத்தை இரு இடம் கொடுக்கும் சொரூபம் நம்ம ஆகாசம் இருக்குன்னா மைண்ட்ல எது பதியுது வெறும் ஆகாசம் என்ன இருத்தல்ங்கிறது எதுலையுமே பதியாது போன் இருக்கிறதுன்னு என்ன பதியும் போன் தான் மைண்டில் போகும் இருக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தமே தெரியாது நாம் அதை பற்றி சிந்திக்கவே மாட்டோம் காரணம் ஆவரண சக்தி மாயை மறைத்து விட்டதுன்னு ஏன் மறைச்சிருக்காது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் பிரம்மாணம் சரியாக இருந்தால் எங்கேயுமே ஒரு பிரமாணம் சரியா இருந்தால் அந்த பொருள் நல்லா தெரியும் கண்ணு சரியாக இருந்தால் அந்த பொருளை தெரிஞ்சுக்கலாம் கண்ணில் ஏதாவது குறைந்த தெரியும் காது சரியாக இருந்தால் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும் காது சரியில்லைன்னா பேசுறது கேட்காது சரியாக கேட்காது அறவுறையாக கேட்கும் பிரம்மாணம்னு அறிவை கொடுக்கும் கருவி அப்போ இங்கே இந்த பிரம்மன் தெரியாததற்கு காரணம் நாம் சரியான பிரமாணத்தை பயன்படுத்தவில்லை குரு சாஸ்திரம் சுருதி பிரமாணம் குருவையும் சாஸ்திரத்தையும் ஆராய்ச்சி பண்ணோம்னா இந்த சத்துக்கும் பிரம்மனுக்குள்ள வேறுபாடு தெரியும் அப்படிங்கிற கருத்தை நாம் பார்த்தோம் இந்த சாரத்தை சுருக்கமா சொல்லிட்டு வர்றேன் பிறகு இந்த ஆகாசம் வேற சத்பிரமன் வேற அப்படின்னாரு ஏன்னா இந்த ஆகாசத்தை சொல்லும் பொழுது ஆகாசம் உண்மையிலே இல்லை பொயிங்கிற கருத்தையும் நிரூபணம் பண்ணுறாரு ஒவ்வொரு போதத்தையும் சொல்லும் பொழுது அது எப்படி நிரூபணம் பண்ணுறாருன்னா சத்துக்கு வேறானது ஆகாசம் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது ஆகாசம் எரிக்கிறதுன்னு சொல்கிறார் ரெண்டு வார்த்தை இருக்கு இந்த ரெண்டு வார்த்தையில் ரெண்டு சொற்கள் இருக்கு ரெண்டு சொற்கள் வேற வேற சொல் ஆகாசம்னு ஒரு சொல்லு இருக்கிறதுன்னு ஒரு சொல்லு ரெண்டு வேற வேற சொல்லு அர்த்தமும் வேறேங்கிறாரு ஆகாசங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நாம் ரெண்டு அர்த்தமாக புரிஞ்சுருக்கோம் ஆகாசம் இருக்குன்னா ஒரே அர்த்தம் தான் புரிஞ்சுருக்கோம் மைண்டில் ஆகாசம் இருக்குது அவ்வளோ தான் அதில் ரெண்டு இருக்குறது நம்மளுக்கு தெரியறதில்ல இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் சென்னை மெட்ராஸ் ரெண்டு வார்த்தை இருக்குது ஆனால் எத்தனை பொருள் அங்கே ஒன்று தான் இப்போ இது புஸ்தகம் இது ஃபோனு இது வந்து மைக்கு எல்லாம் சொல்கிறோம் ஒரு வார்த்தை ஒவ்வொன்றுக்கு ஒரு பொருள் இருக்கு வார்த்தையும் வேறு பொருளும் வேறு ஆனால் சென்னை மெட்ராஸ்ங்கிறது ரெண்டு வார்த்தை பொருள் ஒன்று அதை போலவே ஆகாசம் இருக்கிறது என்பதில் ஆகாசம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது என்ற ஒரு வார்த்தை இரண்டும் வேறு வேறு வார்த்தை வேறு வேறு பொருளுங்கிறார் எப்படி இந்த புஸ்தகம் வேறு இந்த போன் வேறு புஸ்தகம் போன் சொன்னால் ரெண்டு வார்த்தை இருக்கு ரெண்டு பொருள் இருக்கு அதை போலவே ஆகாசம் இருக்கிறது என்று சொன்னால் ஆகாசம் என்பது ஒரு வார்த்தை இருக்கிறது என்பது ஒரு வார்த்தை அந்த இரண்டு வார்த்தைக்கும் இரண்டு பொருள் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார் இந்த இருக்கிறது என்பது தர்மி ஆகாசம் என்பது தர்மம் தர்மம் எப்பயுமே தொடர்ந்து வராது தர்மிங்கிறது தொடர்ச்சியார் சொன்னில அப்போ உதாரணம் அது மாதிரி இப்போ கண்ணனவே சொல்லலாம் கண்ணன் குழந்தை கண்ணன் சொல்றான் வாலிப கண்ணன் தேவகி மைந்தன் கிருஷ்ணனவே எத்தனை பேர் சொல்றது மாற கீதா உபதேச கண்ணன் சொல்ற மாதா உபதேசம் ஒரு இடத்துல கோபியர்களோடு இருக்க கண்ண ஒரு வெண்ணையை திருடின கண்ண கண்ணன் மாற மாட்டான் தர்மி அவன் செய்த செயல்கள் தர்மம் மாறிக்கிட்டே இருக்கும் கண்ணன் மாறுறான்னா மாறுறதே இல்லை அது மாதிரி து என்பது எல்லாவற்றிலும் தொடர்ந்து இருக்கும் ஆகாசம் இருக்கிறது வாயு இருக்கிறது புஸ்தகம் இருக்கிறது ஆனால் இருக்கிறது என்பது ஒரு பொருள் ஆகாசம் என்பது ஒரு தினம் அப்ப இது வேறு அது வேறுங்கிறார் ரெண்டு வேறு வேறு அப்படிங்கிறார் பிரிச்சு வேறுன்னு பிரிச்சாச்சுன்னா ஆகாசத்தினுடைய உண்மையான சொரூபம் என்ன அப்படின்னு கேட்கிறார் ஆகாசம் அப்பதான் கொண்டு வராசம் தோற்றமா இருக்க ஒழிய உண்மையில் இல்லவே இல்லைங்கிறார் எப்படி சொல்றாருன்னா நம்ம ஏற்கனவே ஆகாசத்தினுடைய சொரூபம் இடம் கொடுத்தல் ஒரு இடத்துல இடம் இருக்குன்னா அங்க இங்க வந்து பெட்டி இருக்கு பெட்டியில் நிறைய இடம் இருக்குன்னு சொன்ன அர்த்தம் வேற ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் பெட்டியில் இடம் இருக்குன்னு அர்த்தம் அங்கு வேற ஏதாவது இல்லைன்னுதே அர்த்தம் அப்ப ஆகாசம் இருக்குன்னாலும் என்ன அர்த்தம் அங்க வேற எதுவும் இல்லைன்னு அர்த்தம் இடம் கொடுத்தல் என்பதின் பொருளே அங்கு ஒன்றுமே இல்லை என்பதுதான் புரியுதா அப்ப ஆகாசத்துக்கு வார்த்தைக்கு அர்த்தமே என்ன இல்லை ஆகாசத்தினுடைய சொரூபம் இடம் கொடுத்தல் என்று சொன்னால் அங்கு இடம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டாலே அங்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் வேற எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஆகாசம் இந்த அர்த்தத்துப்படி பார்த்த ஆகாசம் ஒன்று கிடையவே கிடையாது இன்னொரு அர்த்தம் சொல்ற சத்துக்கு வேறானது ஆகாசம் நிரூபணம் பண்ணோம் சத்தினுடைய சொரூபம் என்ன நிர்குணம் ஆகாசத்தினுடைய தன்மை என்ன சகுணம் அதுக்கு சப்தம்னு ஒரு குணம் இருக்கு அப்ப சத்துக்கு எதிரானது ஆகாசம் இது நிர்புணம் அது சருணம் சத்துனா இருக்கிறது அதுக்கு எதிரது அப்படித்தானே சொல்லணும் அந்த அர்த்தத்தப்படி பார்த்தாலும் சத்துக்கு வேறானது பிரம்மனுக்கு வேறானது ஆகாசம் என்று பார்த்தாலும் ஆகாசம் இல்லை இதெல்லாம் எதுக்கு சாமி ஆகாசம் இருந்தா இல்லாட்டி என்ன எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் நாம் அனுபவிக்கிற ஒன்றுமே உண்மையிலே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கேருந்து வர்றார் உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் எவ்வளவோ ப்ராப்ளம் சந்திக்கிறோம் எவ்வளவோ வருது போதும் இதில் முதல் சிருஷ்டி ஆகாஷம் ஆகாசத்திலே உண்மையிலே இல்லையே நிறுவனம் பண்ணால் அதிலிருந்து வந்ததெல்லாம் எப்படி உண்மையாக இருக்க முடியும் இப்படி ஒவ்வொன்றா நிறுவனம் பண்ணிட்டு வர்றார் காட்சிக்கு இருக்கிறது உண்மையில் இல்லவே இல்லை மித்தியாவாக இருக்கிறதுன்னு சொல்லி அறுபத்தி ஒம்போது சொன்னார் அவன் என்ன சொல்றான் கடைசியில் என்னதான் சொல்லுங்க என் கண்ணு முன்னாடி தெரியுது ஆகாசம் இருக்கு கண்ணுக்கு விளங்குதுன்னா விளங்கிட்டு போட்டுமே தெரிஞ்சுட்டு போட்டுமே என்கிற தெரிகிறதெல்லாம் உண்மையாயிருமா அதுதான் மாயைக்கு ஒரு அலங்காரம்னார் மாயையினுடைய அலங்காரம் இந்த தெரியாதத தெரிய வைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா இல்லாதத இருக்கிறது மாதிரி காமிக்கிறது பார்த்தீங்களா இதுதான் பெரிய மாய மேஜிக் ஷோல ஏன் விரும்பி பாக்குறோம் மேஜிக் ஷோவை ஏன் விரும்புறோம் அதெல்லாம் பொய்யை காமிக்கிறான்னு சொல்றோமா பொய்யை காமிக்கிறான்னு தெரியும் பொய்யை காமிக்கிறது இல்லாத இருக்கிறத காமிக்கிற மேஜிக் அதான் அதுக்கு அலங்காரம் மேஜிக்னுடைய அலங்காரமே என்ன இல்லாததா இருக்கிறது மாதிரி காமிக்கிறது அப்படி மாயை காமிக்கதுப்பா மாயை என்னுடைய அலங்காரம் இல்லாத இருக்கிறது மாதிரி காமிக்கிறான்னு உதாரணம் சினிமா படத்தான் சொன்னேன் சினிமாவில் ஹியூரா வந்து அடிப்பாரு ஒரே அடி அடிப்பாரு இருபது பேர் ஒரு அடி அங்க பறந்து போய் விழுவான் உலகத்துல கா ஒரு இடத்துல நடத்தான்னு பாருங்க நடக்குமா புருசுலயே அடிச்சா கூட அப்படி விழுவானா சொல்லுங்க பொய் தானா தெரியுதா இல்லையா ஏன்னா என்ன ரசிக்கிறோம் நம்ம எவ்வளவு ரசிக்கிறோம் அப்ப இல்லாத இருக்கிறது மாதிரி காமிச்சா நம்மளே ரசிக்கிறோம் மாய அந்த வேலையை பண்ணி வச்சிருக்கு உண்மையிலே ஆகாசம் இல்லை சொப்பனத்தில் உள்ள யானைகளை போலன்னு சொல்றார் ஒன்று இருக்கு அதே நேரத்தில் பயன் இல்லை உண்மையிலே அது பயன் கொடுக்கறதில்ல பயன் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம் கனவுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவோ வருது கனவுல என்ன வேணாலும் காமிக்கலாம் நீங்கள் வந்து கனவுன்னு சொல்லிட்டீங்கிற வச்சுக்கங்களேன் சொல்லலாம் ஏன்னா காட்டுக்குள்ளே போனேன் எனக்கு அங்கே பத்து புளி துறதுச்சு இப்படி துறத்துச்சு நான் ஓடியாந்த புளியெல்லாம் அடிச்சு கொண்டுட்டே செஞ்சுட்டு என்ன பண்ணலான்னு சொல்லலாம் அது எப்படி முடியும்னு கேட்டா அது கனவு கனவுன்னா கேள்வி வைப்போமா கனவுன்னு சொல்லியாச்சும் ஏதாவது கேள்வி சினிமாவிலே பாருங்க கனவுன்னு செய்யல என்னத்தவனாலும் காமிப்பான் ஏன்னா கனவு விழுந்துச்சுல இது எப்படி நடக்கும் நம்ம ஒரு கேள்வி கேட்டுவோம் இங்கேயே சொல்றார் என்ன சுலோகத்தில் யானைகளை போல கனவில் கண்ட யானைகளை போலன்ட்டு அப்போ இந்த ஆகாசம் என்பது காட்சிக்கு தெரிந்தாலும் கூட அது மாயையினுடைய வேலை மாயைக்கு அலங்காரமாக இருக்கிறது அது உண்மையில் இல்லவே இல்லைன்னு சொல்லி எழுவது ஸ்லோகம் நிறுவனம் பண்ண போன கிளாஸில் கொஞ்சம் தெளிவாக விளக்கல எனக்கு அதனால் கொஞ்சம் திருப்பி இந்த போன கிளாஸ் ஸ்லோகத்தை கொஞ்சம் திருப்பி சொல்லியிருக்கேன் எழுபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் படிக்கலாம் ஜாதி வியக்தி தேகி தேகவும் गुणत्रव्येयताप्रदक्के वियत् सदोस्तदई वास्तु वार्ताक्यम कोत्र विस्मयह जादी व्यक्ति देहि देहौ गुणत्रव्येयताप्रदक्के வார்த்தக்கியம் கோவிஸ்ம இங்க ஒரு எதிரேள்வி இப்படி கேட்கலாம்னு ஒரு கற்பனை பண்ணி அதுக்கு ஒரு பதில் சொல்ற சரி அது என்ன பண்ணிட்டு போட்டு ஆகாசம் இருக்கிறதுங்கிறது ஒரு சின்ன வார்த்தை இத போய் ஏன் கஷ்டப்பட்டு பிரிச்சு எல்லாம் விசாரம் பண்றீங்க அப்படியும் ஒருத்தர் கேள்வி ஆகும் ஒரு சின்ன உறவுக்குள்ளே போய் இது கிழக்க இது மேற்குன்னு பார்ப்போமா அது மாதிரி ஆகாசம் இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதில் இது வேற அது வேறேன்னு இப்படி ஒரே வார்த்தையில் பிரிச்செல்லாம் விசாரம் பண்ணணுமா அப்படின்னு ஒரு ஒரு பூர்வபக்ஷி கேட்கலாம் அதுக்காக என்ன சொல்கிறாரு இங்கே அப்படி இவர் கேட்கலாம்னு அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் அது மட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிரிக்கிறது மட்டும் இல்லை நெல்லும் கல்லும் கலந்துருக்கு அரிசியும் கல்லும் அது ஸ்தூலமா பிரிச்சிடலாம் அப்படியும் பிரிக்க முடியாது புத்தினாலேயே பிரிக்க முடியுங்கிறீங்க ஸ்தூலமா அரிசியும் கல்லையும் பிரிக்கிற மாதிரி ஆகாசத்தையும் பிரம்மனையும் பிரிக்க முடியும் பிரிக்க முடியாது அறிவுனால பிரிச்சு பிரிஞ்சுக்கிற முடியுங்கிறீங்க இதெல்லாம் தேவையா ஆகாசம் இருக்கிறதுங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இருக்கிறது பிரம்மனுடைய சுரூபம் ஆகாசம் அது தனி அது இல்லாதது இப்படிலாம் ஏன் பிரிக்கிறீங்கன்னு கேட்டா நம்ம ஏன் பிரிக்கிறோம்னா ஆகாசம் உண்மையிலேயே இல்லைன்னு சொல்கிறதுக்காக பிரிச்சுட்டு வர்றோம் மித்தியானாலே அறிவுனால பிரிக்கிறது தான் அதுக்காக வர்றோம் அறுபத்தொம்போதில் என்ன சொல்கிறோம் இடம் இருக்குன்னு சொன்னார் இடம் இருக்குனாலே ஆகாசம் இல்லைன்னு அர்த்தம் சத்துக்கு வேற என்ன அசத்து அப்படி பார்த்தாலும் இல்லைன்னு அர்த்தம்னு சொல்லிட்டான் இங்கே என்ன சொல்கிறான் அனுபவத்தில் இருக்குதுன்னு சொன்னான் அனுபவத்தில் இருக்கிறது எல்லாம் உண்மையை நம்பிராத கனவுல கூட நிறைய அனுபவத்தில் வருது யானை எல்லாம் வருது அது மாதிரி இல்லைன்னு சொன்னார் இங்க என்ன சொல்றான்னா ஏன் பிரிக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு உண்மையான சிஷியனுக்கு ஒரு பதில் இருக்கு தர்க்கவாதி உலகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு பதில் இருக்கு சிஷியனுக்குன்னா என்னன்னா சத்தியமும் மித்தியாவும் கலந்துருக்கு மித்தியாங்கிறது உண்மையிலே இல்லாதது அதனால பிரிச்சுட்டே புரிஞ்சாகணும் அது இல்லாத அறிவுனாலதான் பிரிக்கணும்னு சொல்லிடலாம் உத்தமமான சிஷியனுக்குன்னா இங்க அப்படி இல்லை உலகத்துல இருக்க தர்க்கவாதிகள் தர்க்கம் பண்றவன் மற்ற ம மதவாதிகளுக்காக பதில் என்ன சொல்றாருன்னா உலகத்துலேயே ஒரு பழக்கம் இருக்குது ஜாதி வியக்தின்னு பிரிக்கிறோம் எப்படின்னு சொன்னால் இப்போ மனித ஜாதி மனித மனிதன் சொல்லுவான் அப்புறம் சின்ன பையன் இளம் வயசு பையன் வயதானவன் அந்த ஜாதிக்குள்ளே பிறகு ஆண் பெண் அந்த தன்மை உள்ளவெல்லாம் ஒரு ஜாதி இந்த தன்மை உள்ளவெல்லாம் ஒரு ஜாதி மனிதன் வச்சா அதுக்குள்ளே நம்ம பிரிக்கிறோம் ஜாதி வியக்தின்னு பேர் தர்க்கவாதியும் சரி உலகத்தில் இருக்கவன் சரி மனிதன் சொல்லிட்டா அந்த ஒரே பிரிவு பிரிக்கிறோம் உலகத்திலே நடக்குதுங்கிறார் அதுபோல நாங்கள் ஆகாசம் இருக்கிறது என்பதையும் பிரிக்கிறோம் உடல் உடலை உடையவன் அங்கம் அங்கங்களை உடையவன் ஒரு பொருள் இருக்கு இரும்பு இருக்கு இரும்பு கடினமான இரும்புன்னு சொன்ன கடினமான தன்மையை ஒன்னு சேர்த்துறோம் கடினம் இருக்கு அதுவே காட்சி கூழாக்கினா கடினம் சொல்ல முடியாது பஞ்சு இருக்கு பஞ்சினுடைய தன்மை பஞ்சு மென்மைங்கிற மென்மைங்கிறது குணம் பஞ்சுங்கிறது திரவியம் ஒரு பொருள் இப்படி வஸ்துவையும் குணத்தையும் நீங்க உலகத்தில் பிரிச்சு பாக்கிறது இல்லையா எல்லாத்தையும் பிரிச்சு பாக்குறீங்க அது மாதிரி இதையும் நான் பிரிக்கிறேன் நூல் வர்ணம் துணி வர்ணம் துணிங்கிறது ஒரு பொருள் அதுக்கு வர்ணம்ங்கிறது ஒரு தன்மை ஒரே மெட்டீரியல் ரெண்டா பிரிச்சு பாக்குறமா இல்லையா அது மாதிரி நான் வந்து ஆகாசத்தையும் அதையும் பிரித்து பார்க்கின்றோம் நீங்கள்லாம் இப்படி பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு அருகதே இல்லைங்கிறான் உலகத்தில் பிரித்து பார்க்குற பழக்க இருக்கு எப்பயுமே இது இன்னொரு பண்பையும் பிரிஞ்சுக்கிறணும் நாம் ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லணும்னா அவங்க நம்மளை கேள்வி பண்ணிடக்கூடாது இவர் என்ன யோக்கியமானு கேட்டுருவோமா இல்லையா ஒரு சாமிட்டு ஒரு குழந்த வந்துச்சேன் எங்கள் அம்மா வந்து நான் கோபிச்சதுக்கு திட்டுச்சு சாமிச்சு ரொம்ப நான் கோவமாக தூக்கி எரிஞ்சுட்டேன் எங்கள் அம்மா திட்டுச்சு எனக்கு கோவமே வரல சாமி எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு இது கோபச்சதுக்கு அவங்க அம்மா திட்டுது அவங்க அம்மா திட்டுனா என்ன பண்ணணும் இதுக்கு இன்னும் சங்கட படம்னு வரணும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சா சாமிட்டு ஒரு குழந்தை சொல்லுது ஏன் பண்ணால் அது சொல்லும் என்ன கோவப்பட்டுச்சு தெரியுமா எங்கள் அம்மா கோவப்படாது சொல்கிற போதே கோவப்படுது அதுக்கு சொல்கிறதுக்கு என்ன யோகிக்கிறது இருக்குது எப்படி பாருங்க அந்த குழந்தை சிந்திக்கிறது பாருங்கள் கோபப்படக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுது அது அவ்வளவு கோபமாக சொல்லுது அதனால் சிரிப்பு வந்துருச்சு சாமின்னு ஒரு சாமிகிட்ட வந்து ஒரு குழந்தை சொல்லுது அப்படி சொல்கிறதுக்கு என்ன யோகிக்கதாக இருக்குது ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணம் சொல்லுவார் ஒரு வைத்தியர்கிட்ட ஒரு குழந்தைய கூட்டு போனாராம் அந்த குழந்தையை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு சக்கரை சாப்பிடக்கூடாது கொஞ்சம் நாளைக்கு நாளைக்கு வாங்க அப்போ மருந்து சொல்லலையே அவர் ஏன்னு சொல்லலைன்னா போயிட்டு சொல்லிட்டாராம் மறுநாள் வந்த உடனே இந்த குழந்தைக்கு கொஞ்ச நாளைக்கு சக்கரை கொடுக்காதீங்கன்னாரான் ஏன் நேர்த்தே சொல்லியிருக்க வேண்டியதான வைத்தியரே என்னான் என் முன்னாடி சக்கரை நிறைய இருந்துச்சு குழந்தை முன்னாடி நான் சக்கரை சாப்பிட இவர் மட்டும் இவ்வளவு சாப்பிட்றாரு பக்கத்தில் வச்சுக்கிட்டே அப்படின்னு நினைச்சிருங்கிறதுக்காக சொல்லலைன்னேறான் அப்ப பொதுவாக இது வந்து தத்துவம் ஒரு பக்கம் உலக விஷயங்களே சொல்றேன் பழைய சினிமா படம் கூட ஒன்னு நீர் கும்பலின்னு நினைக்கிறேன் நாகேஷ் படம் கேன்சர் வந்து இருப்பாப்புல சீரனை பிடிச்சிக்கிட்டே இருப்பான் டாக்டர் வருவாரு சிறட்டும் குடிப்புலாம் திட்டிகிட்டே இருப்பாரு இந்த கையில சீரட் இருக்கு சிரிப்பான் வச்சுக்கிட்டே சொல்லலாம் அது மாதிரி உலகத்துல பிரிச்சு பார்க்கிற பழக்கம் எல்லாத்துலையும் உண்டு அப்படி இருக்கும் ஆகாசம் இருக்கிறது என்ற வார்த்தையை நான் பிரித்து பார்த்து சொல்லுகின்றேன் ஆகாசம் வேறு இருக்கிறது என்பது வேறு இருக்கிறது என்பது சத்தியமாக இருக்கிறது ஆகாசம் என்பது வந்து போகக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது சொப்பனத்தில் உள்ள யானைகளை போலன்னு போனதுல சொன்னார் அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா பிரித்து பார்த்து பார்க்கறது கரெக்டுன்னு சொல்றாரு இந்த சிரோகத்தில் வேற ஒண்ணு இல்லை பிரிச்சு தான் ஆராய்ச்சி பண்ண முடியும் நம்மளே சாதன சிருஷ்டி சம்பத்தில ஒன்று பார்த்துருக்கோம் விவேகம் விவேகம் தான் முதல் பண்பு என்ன அர்த்தம் விவேகம் என்ன பிரிக்கிறது உலகத்திலேயே தர்மம் எது அதர்மம் எதுன்னு பிரிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறனும் நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறனும் நாம் விவேகங்கிறது ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறோம் இந்த உலகத்தில் எது நிலையானது எது நிலையற்றதுங்கிறத மேலோட்டமாக முத பார்த்து தெரிஞ்சுக்கிறணும் விவேகம் அதான் நம்ம உண்மையிலே நம்ம சாதன சிருஷ்டியை சம்பத்தின்னு ஒரு பண்பு பார்க்குறோம் இந்த ஆன்மீகத்தை நுழையிறதுக்கு இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணணுமா சத்தியமான நிலையான பொருள் கடவுள்னு கேள்வி போட்டிருக்கேன் தெரியாது பார்த்ததில்லை தெரிஞ்சதில்லை ஆனால் உலகத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம் இதில் ஒன்று கூட நிலையா இல்லை அப்படிங்கிற அறிவு தான் விவேகம்ங்கிறார் பாக்குறோமா இல்லையா ஆன்மீகத்துக்குள்ள வரும்பொழுது ராமர் இருந்தார் அவரோட போயிருக்கா எத்தனை மன்னர்கள் வந்துட்டு போயிட்டாங்க யாராவது இருக்காங்களா சூரியனுக்கே ஒரு காலம் சொல்றாங்க பூமிக்கு ஒரு காலம் சொல்றாங்க நட்சத்திரங்கள் எத்தனையோ தோன்றி அழிஞ்சு போச்சு நிலையில்லை என்ற ஆராய்ச்சி அப்ப ஏதோ ஒன்று நிலையா இருக்கு அது பகவான் பிரம்மன் சொல்றாங்கன்னு சொல்லி உள்ள வரணும் இந்த ஆன்மீக பிரிச்சு பார்க்கிறோம் அது விவேகம் அது மாதிரி பிரித்து அறிதல் என்பது உலக வழக்கிலேயே இருக்கிறது அதன் அடிப்படையில் நான் ஆகாசம் இருக்கிறது என்பதையும் பிரிக்கிறேன்னு சொல்றேன் சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம் இதன சுலோகம் அதிகமாக அதுக்கு விளக்கம் கிடையாது ஜாதி வியக்தி தேகி தேகோ ஜாதினா இனம் தன்மை வியக்தினா தனித்தனி நபர் இப்போ மனித ஜாதினு சொல்றோம் மனித தன்மை அதில் தனித்தனியாக உள் பிரிவுகள் இருக்கு அது மாதிரி வியக்தின்னா தனித்தனி நபர் தேகி தேக தேகின்னா உடலை உடையவன் தேகன்னா உடல் உடல் உடலை உடையவன் சொல்றம்ல உயிர் உடல் பிரிக்கிறோம் அது மாதிரி குண திரவ்யே குணம்னு ஒன்று இருக்கும் பொருள்னு ஒன்று இருக்கும் குணம் திரவ்யம் பொருள் அதனுடைய குணம் சொல்லி குணம் திரவியம் அடுத்து யதா இவைகளை எப்படி யதானா எப்படி இவைகளின் இவைகளை எப்படி பிரித பிரிக்கின்றோமோ அல்லது நீ பிரிக்கின்றாயோ இனம் தனித்தனி நபர் அதாவது நபர் உடல் உடலை உடையவன் குணம் பொருள் இப்படி இவைகளையெல்லாம் எப்படி நீ பிரிக்கின்றாயோ இது முதல் வரி இரண்டாவது வரி வியத் சதோஷ் ததை வாஸ்து ததை ததைவஸ்து அதை பிரிச்சம்னா வியத்து ததோ சதோ ததைவ அஸ்து ததைவன்னு அப்படியே நீ எப்படி பிரிக்கின்றாயோ அப்படியே வியத்துன்னு ஆகாசத்திற்கும் சதோகோ சதோகோன்னா சத்திற்கும் அதாவது சத்பிரமனுக்கும் ஆகாசத்திற்கும் சத்பிரமனுக்கும் ததைவ அப்படியே வியத் ஆகாசத்திற்கும் சதோகோ சத்திற்கும் அடுத்த வார்த்தை பார்த்தக்கியம் பார்த்தக்கியம்னா வேறுபட்டிருக்கும் தன்மை வேறுபட்டிருக்கும் தன்மை இருக்கட்டுமே அஸ்துனா இருக்கட்டுமே அந்த முதல் வார்த்தை ரெண்டாவது முதல் வார்த்தையில் கடைசியில் அஸ்து பார்த்தக்கியம்னா வேறுபட்டிருக்கும் தன்மை அஸ்துனா இருக்கட்டுமே கோ அத்ர விஸ்மயக கோ அத்திர அப்படி பிரிச்சோம்னா கக அத்திர கஹன்னா என்ன அத்திரன்னா இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் என்ன விஸ்மயக ஆச்சரியம் இருக்கிறது இந்த விஷயத்தில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது உலகத்துல எல்லாத்தையும் பிரிச்சுதான் பார்க்கறீங்க அது மாதிரி பிரம்மன் இருக்கிறது அது ஆகாசம் இருக்கிறது என்ற வார்த்தையில் இருக்கிறது என்பது சத்து ஆகாசம் என்பது மித்தியா இதையும் நான் பிரித்து பார்த்து உனக்கு விளக்க சொல்லி இருக்கேன்னு சொல்லி இங்க சொல்ற தர்க்கவாதிகளும் சரி உலகத்தில் உள்ளவர்களும் சரி எல்லாவற்றையும் பிரித்து தான் பார்க்குறோம் அதுபோல நாங்களும் சத் இருக்கிறது என்ற வார்த்தையில் ஆகாசம் இருக்கிறது என்ற வார்த்தையில் ஆகாசம் வேறு இருக்கிறது வேறு இருக்கிறது உண்மையாக இருக்கிறது ஆகாசம் என்பது மித்தியாவாக இருக்கிறது தோற்றத்துக்கு இருக்கிறது உண்மையில் இல்லை என்ற கருத்தை நிலைநாட்டுகிறார் பிறகு எழுபத்தி ரெண்டிலிருந்து எழுபத்தி வரைக்கும் நாம் பெற்ற ஞானம் நாம் இதுவரை பெற்ற ஞானம் பலன் தராமல் இருக்கிறது அதற்கு தடை என்ன அந்த தடையை நீக்குவதற்கு உபாயம் என்ன அந்த உபாயத்தின் மூலமாக தடையை நீக்கிவிட்டால் பலன் என்ன இது ஒரு முக்கியமான கருத்து எல்லாருக்கும் வர சந்தேகம் நானும் இருபத்தஞ்சி வருஷமா வேதாந்தம் கேட்டேன் ஒரு பிரயோஜனம் இல்லை புரியது பிரயோஜனம் இல்லை சொல்கிற மாதிரி இல்லைங்களா அடுத்த எழுபத்ரெண்டுலருந்து அதை விளக்குறாரு நம்ம சொல்லுவோம் எழுவத்தி ரெண்டு படிக்கலாம் அதில் ரெண்டாவது வரியில் அணைன்ற பார்த்தீங்களா அணை அந்த ரெண்டு சொல்லி கொம்பு எடுத்து இப்படி போ நை போட்டுணும் நேன் இருக்கு அது நையாக மாற்றிக்கிறது அணை காக்கிர அப்படின்னு படிக்கலாம் ூிம் யதி அணை யவத சத்துக்கும் ஆசத்துக்கும் வேற்றுமையை நன்கு புரிந்து கொண்ட போதிலும் அந்த அறிவானது மனதிற்குள் செல்லவில்லை என்றால் அந்த ஞானம் உன் மனதிற்குள் பதியாமல் இருப்பதற்கு காரணம் மனம் ஒருமுகப்படாதது அல்லது இந்த ஞானத்தில் சந்தேகம் அப்படின்னு கேட்குறார் ரெண்டு நாள் தான் இருக்கும் அப்படிங்கிறார் இந்த ரெண்டு காரணம் இருந்ததுன்னா இந்த ஞானம் உலகனப்படாமல் இருக்குங்கிறார் பார்க்கலாம் ஸ்லோகத்தில் ஞானம் அதன் பலனை கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன தடை அந்த தடையை நீக்க உபாயம்லாம் எழுவத்தி ரெண்டுலேருந்து எழுவத்தாறு வரைக்கும் தடையை நீக்கினா ஞானம் எப்படி வேலை செய்யுங்கிறதையும் சொல்கிறார் இந்த ஒரு அஞ்சு சுலோகத்தில் சொல்கிறார் இது வேதாந்தத்தில் வர்றவங்க எல்லாருக்கும் உண்டு எனக்கு ஆத்மா அனாத்மா வெள்ளம் புரியுது அனாத்மா மிச்சியானு புரியுது பொய்யின்னு புரியுது ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை விட ஓவராக டென்ஷன் ஆயிடும் இது இருக்கு இல்லையன் சொல்லலை இதுக்கு என்ன காரணம் பொதுவாக ஒரு விஷயத்தில் ஒரு அறிவை நாம் அடைஞ்சிருப்போம் அந்த அறிவு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் ஒரு சூழலில் சூழ்நிலையில் அந்த அறிவே பயன்படாது பயன்படாமல் போயிடும் ஏதோ ஒரு காரணத்தில் கர்ணன் வந்து வில்வித்தில் அவனை மாதிரி சிறந்த ஆள் கிடையாது ஆனால் எல்லா வித்தையும் அவனுக்கு பயன்படாமல் போயிடுச்சு தெரியுமா ஒரு ஷாபத்தினால் அது ஒரு ஷாபத்தினால் அவனுக்கு அவனுடைய கற்ற வித்தியே அவனுக்கு பயன்படாமல் போயிடும் கர்ணனுக்கு அவ்வளவு உண்மையிலேயே அர்ஜுனோட வீர நான் அவனுக்கு அப்ப அந்த பயன்படாததுக்கு ஒரு காரணம் இருக்கு அது நான் பெற்ற ஞானம் பயன்படாததுக்கு என்ன காரணம் எல்லாரும் இதையும் சொல்றான் தத்துவம் புரியுது வாழ்க்கையில பயன்படுத்த முடியலை இப்ப சில பேர் சொல்லுவாங்க அதாவது எத்தனை பேரு ஒருத்தர் சொன்னாராம் அழிச்சிருவேன் அப்படின்னு ஒருத்தர் வயிறாரு நான் உண்மையில ஞானம் வந்துருச்சு எனக்கு நான் ஆத்மா அழியாதவுன்னு சொன்னேன் அப்போ என்ன நினைக்கிறேன் நம்ம ஏ நீ என்னை ஒன்றும் அழிக்க முடியாதுப்பா அப்படின்னு நினைக்கிறோம் நினைக்கிறோமா சரி உடம்பை நீ திட்டேன்னு வச்சுக்கவேன் உடம்பு எல்லா உடம்பு அழியத்தையும் போது அழிச்சிட்டு போலதான் விடு அவ்வளோதான் சரி என்னையை திட்டான்னு வச்சுக்கங்க ஆத்மாவை ஏன் ஆத்மாவும் அவன் ஆத்மாவும் ஒன்று எப்படி திட்ட முடியும் அப்படின்னு என்னைக்காவது யோசிக்கிறோமா யாராக இருந்தாலும் சாமியாராக இருந்தாலும் சரிங்க ஆணை பற்றா அவராக அந்த நேரத்துக்கு ஏன்னா அந்த நேரத்தில் அந்த வேலை செய்கிறது இல்லாது அது ஏதோ ஒன்று போட்டு நம்மளை தடுத்துருது யோகம் வந்துருச்சுப்பா ஷேம் தான் இல்லே போ அது மாதிரி நல்லா பணம் சம்பாதிச்சிருப்பாங்க காப்பாற்ற முடியாமல் போயிடும் இல்லாட்டி அதை பயன்படுத்த முடியாமல் போயிடும் இருக்கா நிறைய பேருக்கு ரஜினிகாந்த் கூட அவன் சொன்னாரான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பட்ட கஷ்டத்தை விட அதை காப்பாற்றுறது அதிகமாக உழைக்கிறேன் உண்மைதானே ஞானம் பெற்றாலும் அந்த ஞானத்தை தக்க வைக்க முடியலையே அதை காப்பாற்ற முடியலையே பயன்படுத்த முடியல சில பேர் நல்லா நேரமையான அளவில் கூட சம்பாரிச்சிருப்பாங்க எடுத்த எவனா திருடி போயிடுவானோ யாரா முடிஞ்சிருவானோ காலியாகி போயிருக்கும் பச்சாவலிக்கா பெட்டியில பூட்டி வச்சிருக்காரு அது மாதிரி பெற்ற ஞானம் இருக்கு ஞானம் வந்தாச்சு அதனால ஒரு பயனும் இல்லை காரணம் மனசுல நிக்கல பலன் தரல இந்த ஞானத்தை அடைஞ்சதுல ரெண்டு கருத்து இருக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது உண்மை இது பை இது மித்தியா இது சத்தியம் தெளிவாக புரிஞ்சிட்டாலும் ஞானம் வந்தாச்சுன்னு சொல்றாங்க ஒரு கருத்து இருக்கு வேதாந்தம் படித்தவங்கிட்டே ஒரு கருத்து இருக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அதை நான் ஞானம் வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன் அது எப்போ பலன் தருதோ அப்பத்தே ஞானம் வந்து சொல்லு ரெண்டு கருத்து இருக்கு வேதாந்தத்துக்குள்ளே சில பேர் என்ன சொல்றாங்க இது வந்தோ போதும் அது பலன் தர்றது ஞான நிஷ்டையில் வரும் வந்தாலும் ஞானம்தான் சில பேர் ஞான நிஷ்டையானத்தை ஞானங்கிறாங்க இப்படி ரெண்டு கருத்து நம்மளுக்குள்ள நிலவுது ஞானம் ஞான நிஷ்டேன்னு சொல்லணும் இதுக்கு உதாரணம் சொல்லலாம் ஊருகா போடுறோம் ஊருகாவெல்லாம் கட் பண்ணி அதுக்கு என்னென்னா கலக்கணுமோ கலச்சி டப்பால் போருகா இருக்கா இருக்கு சாப்பிடலாமா போட்டனையும் சாப்பிட முடியுமா டப்பால் போட்டு மூடி வச்சாச்சு ஊறணும் வருமா ஆனால் ஊருகா இருக்கான்னு கேட்டா இருக்கு ஊறணும் சொல்லுவோமா இல்லைங்களா லிஸ் பண்ண முடியாது அப்போ ஒரு மாதம் அது ஊறுனாங்க ஞானம் இருக்கு பயன் தர்றதுக்கு அது உள்ளே போய் அந்த வேலை செய்யணும் அது ஊறி மனசுக்குள்ள ஊறி அது கொஞ்சம் பக்குவமாகணும் பக்குவமான வேலை செய்யணும் இந்த ஊருகாவை கட் பண்ணி எல்லாம் போட்டு வைக்கிறது ஞானம் அந்த ஊறி வெளியெடுத்து சாப்பிட்றது வரைக்கும் பண்ணுறது ஞான நிஷ்டை அது அப்படின்னு சொல்லுவாங்க நிதித்தியாசம்னு சொல்லுவாங்க இந்த ஞானத்துக்கு முன்னாடி அந்த பலனை தராதால் அதை ஞானம்னு எப்படி சொல்லலாம் அவரை ஞானின்னு சொல்லலாமான்னா இல்லை சொல்லலாம்னு ஒரு கருத்து இருக்கு இதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது நம்மளும் ஞானிதான் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்கன்னா ஞானம் பெட்டராச்சு ஞானத்தில் நிலை பெறலை ஆனால் அதுக்கே ஒரு பலன் இருக்குது அதுக்கு ஒரு பலன் இருக்கு பலன் தரலைன்னா அதை ஞானம்னு சொல்ல முடியுமான்னா இல்லை பலன் இருக்கு அதுக்கு ஒரு வேற ஒரு பலன் இருக்குங்கிறார் அதை எப்படி சொல்லலாம்னா பார்க்கலாம் அதுக்கு ஒரு சில ஆராய்ச்சி பண்றாங்க பண்புகளை பத்தி சில கேட்டோம்னா அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதை கம்பேர் பண்ணலாம் முதல்ல பண்புகளை பற்றிய ஞானம் நம்மளுக்கு இருக்கு இப்போ கோவப்படுறோம் பொறாமப்படுறோம் இந்த ஆன்மீக வாழ்க்கைகளை வராதுக்கு முன்னாடி பொறாம போடுறது தப்புன்னு யோசிச்சு கூட பார்க்கலாம் ஒவ்வொரு தப்புன்னு யோசிச்சு கூட பார்க்க மாட்டான் இருக்கா இல்லையா நிறைய உலகத்தில் எத்தனை இது தப்புங்கிற எண்ணமே இருக்காது இருக்கா இல்லையா அவங்களுக்கு அதனால என்ன பண்ணுவோம் பாடு பண்ணிக்கிட்டே இருப்பான் அதை பற்றி சிந்திக்கிறதுல அதை மாற்றணுங்கிற எண்ணமும் இல்லை கொஞ்சம் இந்த வாழ்க்கைக்கு நல்ல வாழ்க்கை வாழணும் முறையாக இருக்கணும் இப்படி இருந்தால் தப்பு பண்ணக்கூடாது இந்த தப்பு பண்ணக்கூடாது படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாச்சு அதை கடைப்பிடிக்க நினைக்கிறான் கடைப்பிடிக்க முடியலை அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்னா கோபப்படக்கூடாதுன்னு தெரியாது கோபப்படுறான் இவனுக்கு கோபப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சு கோவப்படுறான் ரெண்டு பேரும் அந்த கோபமுங்கிற செயலை செய்யறான் ஒரு வித்தியாசருக்கு அவனுக்கு நம்ம கோபப்பட்டமேன்னு குற்ற உணர்வு வராது பொறாமப்பட்டமேனு குற்ற உணர்வு வராது இவனுக்கு சார் தேவையில்லாம பொறாம வருது எனக்கு தேவையில்லாமல் கோபம் வருது அப்படி ஒரு குற்ற உணர்வு வருதா இல்லையா அவனுக்கு தப்புன்னு தெரியாது இவனுக்கு தப்புன்னு தெரிஞ்சதுனால என்ன பலனா என்ன கொஞ்சம் துக்கம் ஜாஸ்தி தான் அது துக்கப்ப கோப்படுறதும் ஒரு கஷ்டம் புறாப்படுறதுல ஒரு கஷ்டம் பிறகு இது வந்துருச்சேன்னு ஒரு கஷ்டம் ரெண்டாவது இருக்கு தெரிஞ்சவனுக்கு தெரியாதவனுக்கு அந்த கஷ்டம் இல்லை ஆனால் இந்த கஷ்டம் ஒரு பலனை தரும் ஏன்னா அதை நீக்கணுங்கிற முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த குற்ற உணர்வு என்ன ஆகும் அதை போய்க்கிறனும் போய்க்கிறனுங்கிற இந்த ஞானம் அந்த ஞானம் இருக்கு செயல்படுத்த முடியல இந்த பண்பை பற்றிய குணத்தை பற்றிய ஞானம் இருந்தாலும் அதை செயல்படுத்த முடியவில்லை என்றால் ஒரு குற்ற உணர்வு வரும் அந்த குற்ற உணர்வு என்ன செய்யுது அதை நீக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்ய ஆரம்பிக்கும் நாளடி என்ன ஆகும் நற்குணங்களை பற்றிய ஞானமே தீய குணத்தை முழுசா நீக்காது ஆனா குற்ற உணர்வை கொடுத்து அதை நீக்குவதற்கு உபாயத்தை செய்யும் நிறைய உலக வாழ்க்கையில பாருங்க போகப்படுறது பொய் சொல்றது புறாமைப்படுறது லஞ்சம் வாங்குறது தப்புன்னே தெரியாது நிறைய பேர் தப்புன்னு தெரியாது சில பேருக்கு தப்புன்னு தெரியும் குற்ற உணர்வு வராது முமுட்சுக்களுக்கு என்ன ஆகும் தெரியும் குற்ற உணர்வு வரும் துரியோதனன் சொல்கிறான் அவர் இடத்துல அவனுக்கு தர்மத்தை போதிக்கிறாங்க அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை இருந்தால் பாருங்கள் எனக்கெல்லாம் தர்மத்தை பற்றி நீங்கள் யாரும் போதிக்கவேணாம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது தர்மம் எது அதர்வம் என தெளிவா தெரியுங்கிறான் ஆனால் என்னால் அதர்மத்தில் இருந்து விலக முடியவில்லை சொல்றான் தெரியும் குற்ற உணர்வு அவனுக்கு இல்லை சில பேருக்கு தெரியும் குற்ற உணர்வு வரும் அவன் முமக்ஷன் புரியுதுங்களா இதுக்கப்புறம் இது ஒரு பிரயோஜனம் தானே அறிவு வந்துருச்சு தப்புங்கிற அறிவு அந்த அறிவு என்ன பண்ணுது அதுலருந்து நீக்கிறதுக்கு அதுலருந்து உலகம் முடியாட்டாலும் அந்த குற்ற உணர்வை கொடுத்து ஒரு பலனை தருகிறது அதனால அது மாதிரி இந்த உலகம் சத்தியம் என்ற ஞானம் முதல்ல நம்மளுக்கு இருக்கும் பிறகு பிரச்சனைகள்லாம் வரும் வரும் பொழுது அதுவும் சத்தியம் சொல்லி தூக்கப்படுவோம் முதல்ல உலகம் உண்மை எல்லா பிரச்சனையும் உண்மை அதனால எல்லா பிரச்சனையும் நம்ம தூக்கப்படுவோம் எல்லாத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த உலகம் உண்மை எல்லா உண்மைன்றிருக்கும்போது சரி அந்த உண்மை அந்த தத் அதெல்லாம் போயாச்சு ஞானம் வந்தாச்சு அப்பா உலகமெல்லாம் பொய் பிரம்மன் தான் சத்தியங்கிற ஞானம் வந்தாச்சு இப்போ என்ன பண்ணோம்னா இப்பயும் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் முதல்ல எப்படி முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதே முக்கியத்துவத்தை தான் ஞானம் வந்த பிறகு கொடுப்பான் வித்தியாசம் என்னன்னு சொன்னால் பொய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறமேங்கிற புத்தி இருக்கும் நீங்க முடியாது முக்கியத்துவம் கொடுத்து விலக முடியாது ஆனால் என்ன ஒரு அறிவு இருக்கு இவங்களே பொய்யதான் இல்லைன்னு தெரியுது இருந்தாலும் அது வந்து விலக முடியலையே அப்படிங்கிற அதை முக்கியத்துவம் கொடுப்பான் உலக சத்தியம் நினைக்கிறவன் அதோட நின்று போகும் அவனுக்கு பொய்யத்தே முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு வரத்துக்கு கவலையே இல்லை நாங்களும் முக்கியத்துவம் கொடுப்போம் பொய்யின்னு தெரிஞ்சு முக்கியத்துவம் கொடுக்குறவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குமா இது என்ன ஆகும்னு சொன்னால் கொடுக்கக்கூடாதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேங்கிற புத்தியே நம்மள என்ன ஆகும் நம்மளை நீக்கிற அந்த இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுவித்திருங்க எப்பயுமே என்ன சொல்றாரு தவறுனு தெரிஞ்சிருச்சுன்னா அதுல இருந்து நான் விடுபட திருடனு கூட பாருங்க அவனுக்கு நான் திரு தப்புன்னு தெரியாதா எந்த திருடனு திருடர் தப்புன்னு தெரியுமா தெரியாதா ஆனா விலகிறானா புற்ற உணர்வு இருக்கா ஒரு சின்ன கூட நிறைய ஜெயிலுக்கு போயிட்டு வருவான் எல்லா ஜெயிலையும் பார்த்துட்டேன் எனக்கு அந்த ஜெயிலை பார்க்கணும்னு ஒரு ஆசையா இருக்கும்போது தப்புன்னு இருந்த விடு கிடறது மீற முடியல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு என்ன ஆகுமா அதுல இருந்து மீள்வதற்கு ஒரு வழி செய்யுமா எப்பயுமே வெள்ளச்சட்டை போட்டாத்த வெள்ளை இருந்தா அழுக்கு ஓட்டினா தெரியும் கருப்பு சேட்டை போடா தெரியுமா அழுக்கு தெரிஞ்சா தானே நீக்குவான் அதனாலதான் தீக கட்சிக்கெல்லாம் கரும்பு சேட்டை போடுறாங்களோட பண்ற தப்பு தெரியக்கூடாதுன்னு ஆமா உண்மையில கருப்பு தான போடுற கருப்புல எதுவும் கருப்பு தமோ குணம் நம்ம சாஸ்திரத்திலே வெள்ளை வந்து சக்தோ குணம் சிவப்பு வந்து ரஜோ குணம் சத்துவம் வந்து வெள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த சாமியை இந்த யாகசாலையில் போயிட்டு அடிப்பாரு என்ன பண்ணுவாருங்கன்னா கீழே கருப்பு அடிப்பார் என்ன சாமி யாக செலவே கருப்பு அடிக்கிறீங்களா இல்லை கருப்பு கீழே இருக்கணும் தமோகணம் அடுத்து சேவை படிப்பார் நான் சொன்னேன் கருப்பு சேவப்பு ஒரு மாதிரியா இருக்கேன் சாமின்னு கேட்டேன் அது இல்லை வெள்ளை மேலே அடிப்பார் மூணு பெந்த இருக்கான் அப்போ சாமி என்னை அடிக்க தேனியில் இருக்கும்போது சாமிக்கு தான் அதெல்லாம் தெரியும் உங்காரம் தெளிவாக சொல்லுவார் வெள்ளை சத்துவகுணம் அதுக்கு கீழே ரஜா குணம் இருக்கணும் அதுக்கு கீழே தமோகணம் இருக்கணும் மூணு இருக்கணும் தமிழ் முன்னாடி தூங்க முடியுமா அடுத்த அத்தியாயம் வரப்போகுது பதினாலாம் அத்தியா குணத்திரைய விவாக யோகம் அடுத்த வாரம் அதனால குறை தெரிவது இந்த ஞானத்தின் பலன் ஞானம் வந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியவில்லையே இது பலன் தரவில்லையே என்ற ஒரு அறிவு வருது பார்த்தீங்களா அதுவே நம்மளுக்கு பலனை கொடுத்து ஞான நிஷ்டைக்கு கொண்டு போய் சேர்க்கிறார் இதுக்கு ஏன் இப்படி வருதுன்னு சொன்னா ரெண்டு தடை சொல்றார்